ிாத்தயத்திரேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணாஹே நம்தக்தனம் பிரித்தமேகா அப்பிய பதா தவிஸ்மையோனஞய பிரணம்யசிரசா தேவம் கிருத்தாஞ்சலிரபாஷத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அருளுகிற விஷயத்தை மகாமந்திரியான சஞ்சயர் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்ப சொல்றேன் ததா பாண்டவஹா அப்பொழுது பாண்டவன் பாண்டுவனுடைய புத்திரனாகி அர்ஜுனன் தத்த அங்கே அநேகதா பிரவிபக்தம் ஜகத் கிருத்ஸ்னம் கிருத்ஸனம் ஜகத் ஏகஸ்தம் அபஷத் தேவதேவஸ்ய ஷரீரே தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிற அந்த மகாவிஷ்ணுனுடைய சரீரத்தில் ஷரீரே ஏகஸ்தம் ஒரு இடத்துலையே கிருத்ஷனம் ஜெகத்து அபஷ்யத் முழுமையான பிரபஞ்சத்தையே அதில் பார்த்தான் அபஷியத்து நம்ம டிவியில் எப்படி எல்லாத்தையும் பார்க்குறோமோ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான் கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் ரொம்ப முக்கியமாக இங்கே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அர்ஜுனனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல குறிப்பிட்ட வடிவத்தில் விஸ்வரூபத்தை காமிச்சு நானே அனைத்தும்னு ஈஸ்வரன் சொல்கிறார் நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் என்பதை உபதேசிப்பதற்காக ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஒரு பொருளில் இருக்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த பிரபஞ்சமே ஈஸ்வர்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பொருளில் தான்னு சொல்ல முடியாது எல்லா காலமும் ஈஸ்வரன் தான் எல்லா இடங்களும் ஈஸ்வரன் தான் அதைத்தான் இங்கே விஸ்வரூபத்தில் உபதேசிக்கிறார் ஆனால் அப்படி சொல்கிற முறை அப்படி இருந்தாலும் ஒரு காலம் இடம் பொருள் இவற்றிலே காலம் இடம் பொருளை காட்டுகிறாருங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் என்ன அர்த்தம்னா விஸ்வரூபம் வந்து எப்பவும் இருக்குது எல்லா காலத்தில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கிறது எல்லா பொருளுமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இதை குறை சொல்லாமல் இதை ஒசத்தி பேசாமல் தாழ்த்தி பேசாமல் இதை அப்படியே நாம் இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம் இது வந்து ஆட்டிடியூடு மனசில் இருக்கிற அறிவுபூர்வமான ஒரு சிறந்த பாவனை இந்த பாவனை என்ன பண்ணுகிறதுன்னா பரந்த மனப்பான்மையை நமக்கு கொடுக்கறது அவே விருப்பு வெறுப்பற்ற பிரபஞ்ச பார்வையைத்தான் விஸ்வரூபம் என்று நாம் தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும் இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வடிவத்தில் அதை இந்த டிவியில் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்க்குறான் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணினாலும் உண்மை என்னங்கிறத மறக்கக்கூடாது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறேன் அநேகதா பிரவி பக்தம் ஜகது அநேகதானா பல்வேறு வகையாக பிரிந்திருக்கின்ற வேறுபட்டு இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அபஷ்யத்து பார்த்தான் அப்படின்னு சஞ்சயர் சொல்றார் திருதராஷ்டிர்கிட்ட தேவதேவசரீர அபஷ்யத்து கிருத்ஷனம் ஜெகத்து ஏகஸ்தம் அபஷத் ஒரு இடத்துல பார்த்தான் இந்த தேவதேவனுடைய சரீரத்தில் பார்த்தான் அர்ஜுனன் அப்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதை தரிசனம் பண்ணினவுடனே தத்தக அதை பார்த்த உடனே சகா அந்த அர்ஜுனன் விஸ்மயாவிஷ்டா விஸ்மயம்னா வியப்பு ஆச்சரியம் ஆவிஷ்டகான்னா அது அப்படியே வெளிப்பட்டது இந்த அற்புத ரசம் என்று நவரசத்தில் இருக்கே இந்த அத்புதத்தை பார்த்தா நம்ம முகம் கண்கள் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கோங்க நாட்டியத்துல எல்லாம் காட்டுகிறார்கள் அல்லவா நிறையம் நாட்டியத்துல எல்லாம் அவர்கள் அந்த முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷனை எல்லாம் காட்டுகிறார்கள் அல்லவா அதை விஸ்மய ஆவிஷ்டகா ஆச்சரியம் வந்து அவனுக்குள்ளே புகுந்துது ஹிருஷ்டரோமாக மயிர்கால்களெல்லாம் குத்திட்டு நின்றது புலகாங்கிதம் அடைந்தான் கிருஷ்ணரோமஹா தனஞ்சயா தனஞ்சயன்கிறது அர்ஜுனுக்கு ஒரு பெயரு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தன்னுடைய வீரத்தினால் செல்வத்தை ஈட்டி உயர்ந்த அறச்செயல்களை செய்தவன் ஆகையினால் அவனுக்கு பெயர் தனஞ்சயன் என்று பெயர் தேவம் சிரசா பிரணம்ய கிருதாஞ்சலிஹி சன்னு அபாஷத தேவம்னா அந்த மகா யோகேஸ்வரனாகிய அந்த ஹரியானவர் மகாவிஷ்ணுவானவர் அந்த விஸ்வரூபத்தை காட்டி அருளும் பொழுது சிரசா தலையால் வணங்கினான் தலையை குனிஞ்சு வணங்கினான் பிரணம்ய பிரகரிஷேன நம்ய நன்றாக வணங்கினான் கிருத்தாஞ்சலிகி ரெண்டு கைகளையும் கூப்பி கொண்டு அஞ்சலின்னு சொன்னால் ரெண்டு கையும் கூப்பிக்கிறது அதுக்கு பேர் அஞ்சலி முத்ரான்னே முத்ரா சாஸ்திரத்தில் பேர் கிருத்த இரண்டு கைகளையும் மார்புக்கு நேராக கூப்பும்படி செய்து கொண்டு அபாஷத்தை பேசத் தொடங்கினான் இப்பொழுது அர்ஜுனனுடைய உணர்ச்சியே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகிறது இப்போ வியப்பு உணர்ச்சியில் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிண்டு பகவான்கிட்ட பேச தொடங்க போகிறான் அதை சஞ்சயர் சொல்கிறார் நாம் நாளைக்கு அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் कत्रकस्थं जगत्सन प्रविभक्नेकश्यदेव शरी पांडवस्दा तत स विस्म विष्ट हृष्टरो मधन प्रणम्य शिसा देविभाषतालो पिपूर्ण आशीर्वाद मनमार्द नलवाक हरव